வணக்கம் நேயர்களே நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அயர்லாந்தில் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அயர்லாந்து நட்டவரின் எழுச்சி ஆரம்பமானது ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு முதலாவது மின்னியல் தந்தி செய்தி சாமுவேல் மோட்ஸ் என்பவரால் அனுப்பப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு எத்தியோப்பியாவிலிருந்து யூதர்களை இஸ்ரேலுக்கு கொண்டு வரும் சாலமன் நடவடிக்கையை இஸ்ரேல் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எத்தியோப்பியாவிடமிருந்து எரித்ரியா விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சென்ற உலக வர்த்தக மையத்தில் வெடிகுண்டு வைத்ததாக குற்றம் நான்கு பேருக்கு தலா இருநூற்றி வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜேஷ் ரோஷன் இந்திய இசையமைப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆண்டு நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் போலந்து கணிதவியலாளர் மற்றும் வானவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சி பா ஆதித்தனார் தமிழக ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆ தியாகராஜா இலங்கை அரசியல்வாதி